அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு தம் பொருள் என்ப தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் மக்கட்பேர் அதிகாரத்தில் இது மூன்றாவது குரட்பா தம் பொருள் அதாவது ஒருவனுக்கு தனது மேலான செல்வம் தம் மக்கள் அறிவிலும் பண்பிலும் சிறந்த தன்னுடைய குழந்தைகளேயாம் என்ப என்று அறிஞர்கள் சொல்லுவார்கள் அவர் பொருள் அந்த குழந்தை செல்வமும் அந்த குழந்தைகளும் தம் தம் வினையான் தங்களுடைய பெற்றோருடைய செயல்களை பொறுத்து வரும் அமையும் ரொம்ப அற்புதமான திருக்குறள் பொதுவாக இப்படியும் சொல்லுவாங்க அதாவது அவன் சம்பாதிச்சப்பான் அவன் பணத்தை நீ போய் அவனுக்குன்னு பொருளை தேட வேண்டாம் நீ ஒழுக்கத்தை கற்றுக் கொடு போகும் பணம் சம்பாதிச்சு கற்றுக் கொடுக்குறதுக்காக பிறப்பு இல்லை நம்முடைய வே ஆஃப் திங்கிங் வாழ்க்கைய பற்றின சிந்தனையே நம்முடைய வைதிக மதம் திருக்குறளுடைய கருத்தே வேறு உலகுக்கு நன்மை செய்வதன் மூலம் உடலிலே வாழ்கிற உயிருக்கு அமைதியை ஆனந்தத்தை தேடிக்கொள்ள வேண்டும் இதுதான் நோக்கம் இப்போ இருக்கிறது தன்னை வந்து சுகமாக வச்சுக்கிறது ப்ரைவசி பிரைவேட் லைஃப் பர்சனல் லைஃப் அப்படிங்கிறத மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை முறை இந்த பொருளியல் வாழ்க்கை முறை போய்கொண்டிருக்கிறது ஆனால் அப்படி இல்லை சமூகத்திற்காக வாழ்கின்ற வாழ்க்கை முறை புலநின்ப வாழ்க்கை முறை அல்ல தியாக வாழ்க்கை முறை இதுதான் இந்த மதத்தினுடைய ஒரு விசேஷம் இங்கே சாதாரணமாக சொல்கிறது என்னென்னு கேட்டால் நீ குழந்தைய கவனமாக வளர்த்தினா போகிறோம் அவன் படம் சம்பாதிச்சுப்பான் அப்படின்னு சொல்கிறது உண்டு ஆனால் இங்கே என்ன சொல்கிறதுன்னா அப்பா அம்மாவை பொறுத்து தான் அந்த குழந்தைகளுடைய அறிவும் ஒழுக்கமும் இருக்குது அப்பா அம்மா சரியாக இல்லைன்னா அந்த குழந்தைகளுடைய அறிவு ஒழுக்கமெல்லாம் சரியா இருக்குன்னு சொல்ல முடியாது எதிர்பார்க்க முடியாது ஆகவே குழந்தை செல்வத்தை செல்வமாக வயசான காலத்துலையும் உங்களை காப்பாற்றுற மாதிரி இருக்கணும்னு சொன்னான் நீங்க நடந்துக்கிற முறையை பொறுத்து தான் இருக்கு ஆ தம் பொருள் தம் மக்கள் என்ப அவர் பொருள் அவர் பொருள்னா அந்த பெற்றோர்களுடைய பொருளாகிய மக்கள் செல்வமும் அவரவர்களுடைய பெற்றோர்களுடைய செயலாற்றலை பொறுத்துத்தான் செயலை பொறுத்துத்தான் அமையும் அதுதான் இந்த குரட்பாவினுடைய பொருள் தம் மக்களே தம்முடைய பொருள்கள் என்று அறிஞர்கள் சொல்லுவார்கள் மக்களாகிய அவர்களுடைய பொருள்களெல்லாம் பெற்றோருடைய செயல்பாடுகளால் தான் வந்து அமையும் பரிமேலகர் சொன்னார் தம் புதல்வரை தன் பொருள் என்று சொல்லுவர் அறிந்தோர் அந்த புதல்வர் செய்த பொருள் தம்மை நோக்கி அவர் செய்யும் நல்வினையாலே தம்பால் வருமாதலான் அந்த புதல்வர் என்ன பண்ணுறாருன்னா அப்பா நமக்கு நல்லதெல்லாம் கொடுத்தாருன்னு சொல்லி அவருக்கு நல்லது செய்யறதை வச்சுதான் இருக்கு அதுதான் அதை பொறுத்து கருத்து சொல்லப்பட்டிருக்கு பொருள் என்பது பொன் மணி நெல் முதலியவைகளை குறித்து வருகின்றது அரிய இனிய செல்வமாக எவ்வழியும் ஒருவனுக்கு மதிக்கத்தக்க உண்மை பொருள் நல்ல குழந்தைகளே நல்ல மக்களே நான்மணிக்கடிகை இவ்வாறு சொல்லுகிறது கண்ணில் சிறந்த உறுப்பில்லை கொண்டானின் துண்ணிய பிரர் இல்லை மக்களின் உண்மைய ஆய பொருள் இல்லை ஈன்றாளின் எண்ணக் கடவுளும் இல் என்ன அர்த்தம் இதுக்கு கண்ணை காட்டிலும் சிறந்த உறுப்பு வேறு இல்லை கணவனைக் காட்டிலும் சிறந்த உறவினர் வேறு இல்லை பெற்ற தாயைக் காட்டிலும் வேறு கடவுள் இல்லை குழந்தைகளை காட்டிலும் நிகரான ஒப்புயர்வற்ற செல்வம் வேறு இல்லை இதனுடைய தொடர்ச்சிய மேலும் பிறகு சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் தம் பொருள் என்ப தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான்வரும் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனே தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள்